நல்ல யோகியர்களிலே அதிலும் நல்ல குரு வழியாக பாடம் கேட்டு வந்த அந்த குரு மாணாக்கர் என்ற அந்த வரலாற்று பாரம்பரியத்தில் வந்தவர் அது ஒரு அருமையான ஒரு அமைப்பு இது தனித்தன்மை தான் மற்ற நயன்மாருடைய அமைப்பெல்லாம் ஒரு இன்னாருக்கு தோண்டி இன்னாருக்கு வளர்ந்ததெல்லாம் அப்பா அம்மா பேர் எல்லாம் தெரியும் இது அது சொல்லுவேன் யோகி பல ஆண்டுகள் வாழ்ந்த பெரியவர் அதனால் அவருடைய வரலாற்றை ரொம்ப எடுக்கும்போது சைக்கிளா ரொம்ப அவர் முதல்ல இங்க வந்து புதிய மலையில்தான் இங்க இருந்தவர் தெற்க இருந்து பிறகு அகத்தியர்களோடலாம் இருந்து வாழ்ந்தவர் பிறகுதான் இங்கே கைலாயம் போயிருக்க கைலாயம் போனது அங்க வாழ்ந்த பொழுது அங்கிருந்து மீண்டும் தென்னாட்டுக்கு வருகிறார் எதற்கு தன்னுடைய அருமைய நண்பர் அகத்தியரை பார்ப்பவர் அப்படி அது மாதிரி சொல்லிட்டாரு தவிர அப்பா அம்மா பேர் போக்குவரத்து இத்தியாதிகள் ஒண்ணு சொல்லுங்க நல்ல ஒரு யானை ஓகேனால அதனால் என்ன எதிர சொல்லுகிறார் ரெண்டாவது தெரியவும் இல்லை அந்த வரலாற்றை அந்தியிடம் விரை கண்ணி அன்னலார் கைலையினில் நேரலை கைலாயத்து கிடைக்கிறோம் இப்ப கைலாயம் அல்ல முந்தணிகள் கோயிலுக்கு முதற் பெரு நாயகமாகி இந்திரன்மால் அயன் முதலாம் இமை அவருக்கு நெறியருளும் நந்தி திருவருள் பெற்ற நான் மறை யோகிகள் ஒருவர் இதோ கைலாயம் கைலாயத்தில பெருமான் வீட்டில் இருந்தருளார் அப்படி வீட்டில் இருந்தவர்கின்ற பெருமானி நாளும் ஒவ்வொரு கணமும் பல்வேறு வணங்கி கொண்டு போகலாம் நெறிப்படுத்த செய்கின்ற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருப்பவர் யாரு நந்தி நந்தி முதற் பெருநாயகமாகி இந்திரண்மால் அயன் முதலாம் இமை அவருக்கு மற்ற அங்க இருக்கிற பெருமன் கூட நல்ல நிதியை கொடுத்திருப்பதான நந்தி திருவருள் பெற்ற நான் யோகிகள் ஒருவர் அந்த நந்தி பெருமானுடைய திருவருள் பெற்றவர்கள் பல யோகிகள்ல இவர் ஒருவர் அது அந்த பல யோகியர்கள்ல யார் யார் என்பதை திருமூல திருமணத்துல சொல்லப்பட்ட மாலாங்கி அதுல ரொம்ப ரெண்டு விதம் அந்த சனகர் சனாதனர் இவங்கள் எல்லாம்ங்கிற அருள் பெற்றார் அதே போல அரியவன்களும் நாங்களும் போய் அருள் பெற்று அந்த என்பர் அப்ப நந்தியிட்ட அருள் பெற்ற என்பர் சொல்லி தங்கள் நெறி பெற்ற எட்டு பேரையும் சொல்றார் கன்னடத்தில குரு பாரம்பரியத்தை முதல்ல இருக்கு திருமூல திருமந்திரம் என்ன ஒரு இளைஞல்னா இந்த எல்லா பதினோரு திருமறையும் ஏறத்தாழ மற்ற பத்தாம் திருமறை தவிர கூர்மானவரை ஏறத்தாலவே பிழை இல்லாம இருக்குன்னு சொல்லலாம் ஆனா திருமூல திருமந்திரத்துல பல்வேறு பாட பேதங்கள் இருக்கு அதோடு கூட அதுல யாரோ சில பேர் பாட்டு சேர்த்திருக்காங்க எப்படி தெரியுது அவர் பாடியது மூவாயிரம்னு நல்லா அருமையா செல்ல தெரிய எல்லாருன்னு சொல்றாங்க சேர்க்கலான்னு சொல்லிருக்காங்க இப்ப பாட்டு மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த நாற்பத்தேழு எங்க இருக்க நாற்பத்தேழு சேர்ந்து செஞ்சுக்க மாட்டாங்க எங்கிருக்கு அப்போ எந்த இடத்துல இந்த நாற்பத்தேழு பாட்டு அது பிறரால் செய்யப்பட்டதுன்னு இங்கே வரைக்கும் யாருக்குன்னு ஏன்னா பக்கா திருமுள்ள திருமந்திர மாதிரியே அதிகம் சேர்த்து ஆனா அவர் பாடினதா மூவாயிரம் தான் எப்படி நான் மூவாயிரத்தி ஆச்சு அது பெரிய சிக்கல் யாராலையும் கிடைத்தது ஏன்னா மற்ற திருமந்திரம் போலவே ஆனா நம்முடைய தர்மியாஞ்சன புதுக்குள்ளதான் அருமையா சிக்கலை பால் எடுத்து இது அவரால் செய்யப்பட்டது அல்லாததாக இருக்கலாம் சத்தியம் அது பின்னாலும் சொல்றேன் அக்க ஐந்து கட்டத்தனைக்கும் திருமூலுக்கும் சம்பந்தமில்லை ஆனா எல்லா திருமந்திர பதிப்பிலையும் முதல்ல இருக்கும் சிவ சிவர் என்ன பண்றாங்க அதனால பத்து நாள் வரப்போது எனவே அப்ப நந்தியம்பெருமாண்டத்துல அந்த அவரை குருவாக கொண்டு தாங்கள் ஒரு எட்டு தங்கள் வாழ் அந்த பாரங் கட்டு மேல வந்தாங்க இப்படித்தான் அந்த குரு பாரம்பரியம் வளர்ந்ததுங்கிற ஒரு கருத்துல அனுப்பாருங்க ஆனா திருமூலருக்கு அந்த திருமந்திரத்தில் காணும் தனித்தன்மைகள் நிறுத்தப்பட வரும் பண்ணாங்கன்னா எவ்வளவு விடுதலம் ஏன்னா அந்த குரு பாரம்பரியங்கிறதே சொல்றதே இங்கதான் சொல்லி மற்ற ஒன்பது திருவள்ள பதினொன்னு அப்படி அப்படின்னு சொல்லி அப்படி தொடங்குகின்றவர் அவருங்க நாங்கள்லாம் இருக்கும்போது எங்களுக்கு நண்பர் யாரு அகத்தியம் அப்படி தென்னாட்டில் அங்க இருந்தோம் இருந்த பிறகு நாங்க எல்லாம் அந்த மாதிரி பாருங்க அங்கே எல்லாம் போய் பாரம்பரியம் எல்லாம் கேட்ட பிறகு அங்க இருக்கும்போது நீண்ட நண்பரை பார்க்கணுங்களுக்கு வந்தவர் இப்படி அந்த வருது இந்த மாதிரி நாற்பத்தேழு பாட்டு அதுக்கு தலைப்பு போட்டிருக்காங்க தகராறு கடல் வாழ்த்து ஒரு பாட்டு தான் முதல் பாட்டு ஒன்றுதான் ஒன்றவன் தானி என்று சொல்கிற முதல் பாட்டு தான் கடல் வாழ்த்து அப்ப தலைப்புகள் இப்ப பாருங்க நாற்பத்தி ஏழு கண்டுபிடிக்க முடியாமை ஒன்று இனி அன்றைக்குரிய தலைப்புகள் உரியவாறு அமையவில்லை எனவே அந்த எப்படி உண்மையாக திருமூலுடைய திருவுள்ளம் எப்படி இருக்கும் என்பதை யாரும் அறிய முடியல அதனால் அந்த தலைப்புகளை எடுத்து ஆராயும் இரண்டாவது மூன்றாவது அங்க சொல்லப்படுவதில் மற்ற திருமுறைகளை விட வட சொற்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறது திருமந்திரம் தான் அந்த திருமந்திரத்துக்கு பொருள் காண்பது போது நீங்க சொற்களுக்கு ஒரு மாதிரி காணுங்க அதுலேயும் கொஞ்சம் கருத்து மீண்டும் இன்னொன்று மற்றவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா சாதாரணமா வந்து இப்போ உலகியல் பத்தி அது மாதிரி பேசிட்டாங்க அவர் என்ன எல்லாம் உள்நோகத்திற்கு பேச யோகத்தை பற்றி எப்படி யாரு அறிய முடியும் அது மாதிரி யாரு பயிற்சி யாரும் தரவும் இல்லை ஒப்படினும் இன்னொன்று மந்திரங்கள் சொல்லப்படுது மந்திரங்கள்லாம் மந்திரங்கள் அவங்க பெரும்பாலும் மற்ற பதினோரு திருமுறையில நகரத்தை முன்வைத்த மந்திரம் எது நமச்சிவா சிகரத்தை முன்வைத்த மந்திரம் சிவா இரண்டு திருமூல திருமந்திரதான் இந்த ரெண்டுக்கு மேலாக இது சுருக்கி நமசிவாயி சிவாயங்கிறது ரெண்டும் ஸ்தூலம் பஞ்சாசம் அதை விட அஞ்சு சுருக்கி எப்படி சரியான மந்திரமா சொல்லும் சொல்லும் போது இல்ல சிவாய நம என்று சொல்லுவோம் நமசிவாய் சொல்லுவோம் ஆனா ரெண்டும் ஸ்தூலம் மந்திரம் சூக்குவ பஞ்சாசம் சொல்லுவோம் அவரை ரெண்டுமே எடுத்து அப்படி சொல்லும் போது இங்க நம்ம என்னுடைய வழிமுறையில் என்ன சொல்லுவோம் கேட்டா குரு மூலமாக உபதேசிக்கப்படுற மந்திரம் எதுவும் நமக்கு ரெண்டு மந்திரம் எதுவும் இருந்ததுன்னு பட்டிமன்றம் ஆமா குரு மூலமாக தனக்கு அனுஷ்டானத்துல எந்த குருவும் எந்த மந்திரத்தை சொல்லுகிறாங்களோ அதை அப்படி பிடிக்கணும் உண்மையே உண்மை சிக்கனை சொல்லுங்க ஆமா அது வந்து சில திருமணங்கள்ல சிகரத்தை வைத்த மந்திரம் சொல்லப்படும் சில திருமணங்கள்ல நகரத்தை வைச்சோம் அதுல வேற்றுமைகள் குரு என்ன சொன்னா திருமூறையில் அந்த வேற்றுமையில திருமறையில் பார்க்கும்போது நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நான் வித்தியும் இந்த வெச்சுமே நரசிவா நம சிவாயுவே நன்றி காட்டுமீ என்றுதான் சொல்லப்படும் அதனால அப்படி இருப்பது அப்படி அறுக்கு திருவாசத்துல நம சிவாயி மயங்குகின்றேன் என்று சொன்னது அவரே நானே தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன் அவருக்கு குருவருள்ள அந்த சீரத்தை வைத்து கொண்டிருக்கிறது இப்படி எல்லாம் அதனால இதெல்லாம் ஞானியர்கள் பால வச்சு சொல்றது நமக்கு நமக்கு என்னன்னு கேட்டா ரெண்டு மந்திரமும் இந்த சூழல் சூப்பம் பின்னால இருக்க ஞான நூல பிரிச்சிருந்தாலும் நமக்கு அதுல உயர்வு தாழ்வு கருதாமல் குருமூர்த்தியினால நமக்கு என்ன உபதேசிக்கப்படுகிறதோ அது அப்படியே அப்பளுக்கு இல்லாமல் அது ஐயர் இல்லாம உபதேச இன்னைக்கு பறவை வருகின்ற பொழுது சிவாய நமங்கிறது அப்புறம் குறிக்கி சிவைய சிவ சிவய சிவ சிவா நடுப்பரையா மீண்டும் சிவ அப்படி அதுவே இருக்கு அதெல்லாம் திருமண தான் இருக்கு அதே சுருக்க அதாவது இருக்குது சிவசிவன் கிளத்தியிருக்கு அதையும் சுருக்க வெறும் சிகரம் மந்திரம் அதை சொல்லக்கூடாது திருமூல திருமந்திரத்துலதான் நாய ஓட்டு மந்திரம் நாயை ஓட்டும் போது என்ன சொல்லுவோம் அது மந்திரமா இப்படி சொன்னதெல்லாம் திருமூல திருமந்திரமா இதெல்லாம் வேற எந்த பட்சத்துல பதினோரு திருவள்ளியும் படிக்க முடியாது வேற நம்ம கஷ்டம் இந்த மந்திரமா அந்த மந்திரமா இதுவா இதுவா இது மந்திரங்களை சொன்னதோடு கூட இதை எந்திரங்கள்ல வச்சு அடைக்கிற எட்ட ஆறு சக்கரம் அந்த சக்கரம் எல்லாம் வச்சு அந்த சக்கரத்துக்குள்ள இந்த பெருவை தடுத்து வைத்து உபாசிக்கணும்னு சொல்ற அந்த முறையே போயிட்டு யாரும் செய்யணும் பார்த்தா நம்ம என்ன திருமண திருமந்திரத்துல அது போட்டு காட்டப்பட்டிருக்கு ஆறாறு சக்கரம் எட்டாயிர சக்கரம் அதுலயும் சீனாவே எப்படி வரிசையா இருக்கிற மாதிரி இருக்குது வானாசி இருக்குது இருக்கு இது எப்படி எந்த முறையில அமைக்கணும் எந்த முறையில் நம்ம உபாசிக்கணும் எல்லாம திருமுறைகளை விட பத்தாம் திருமுறைதான் நமக்கு நம்முடைய அறிவுக்கு மேற்பட்ட எல்லைக்கு மேற்பட்ட பல செய்திகள் விளக்க முடியாத விளங்க முடியாத பதிப்பை கொண்டு பதிப்புகளை கொண்டு கொஞ்சம் செம்மிப்படுத்தணும் அதுல தர்மியாதீன பதிப்பு தான் கூட திருப்பண பின்பற்றணும் அவங்க பழைய முறையில் இங்கதான் அந்த குருவர்கள் சொன்னா உண்மையா ஒன்றவன் தானி என்று வைத்திருக்க ஒரு முதல் பக்கத்துல போட்டு ஏன் கேட்டா நமக்கு ஐந்து கரத்தனிங்கிற பாட்டுல பிழையோ இல்ல ரொம்ப அருமையான பாட்டு விநாயக வணக்கத்துல நம்ம அருமையா சொல்லிக்கலாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பறை போலும் எயித்தனை பற்கள் அப்படியே இருக்க கொடிஞ்சி நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஒரு வித தவறும் இல்ல அருமையான பாடல் தான் ஆனால் சேக்கிரார என்ன சொல்லுகிறார் அந்த அரசமரத்தின் இருந்து அப்பொழுது ஆண்டுக்கு ஒரு முறை அப்படியே கண் பார்க்கின்றவர் அப்பொழுது ஒவ்வொரு பாடல் பாடினார் அப்படியானா இப்ப நீங்க மூவாயிரம் பாடல் இருந்தா ஆண்டுக்கு மேல் அப்படியே யோகி அப்படி இருக்க முடியுமா முடியும் மலமிசை ஏகினார் மானடி சேர்ந்த நிலமிசை நீடு வாழ்வார் பொருள வச்சு சொல்ற யாருமே நிலத்துல அங்க வாழ்வாரு ஏன்னா இவன ரெஃபர் பண்ண முடியாது நீ இந்த உலக நிலத்தின் கீழ் வாழ்ந்தாரு சொன்னாதான் ஏன் ரொம்ப போனா நூறுக்கு மேல தாண்ட மாட்டேங்குது அதுவே மிச்சமா இருக்குன்னு நிலம் இசை இந்த நிலத்துக்கு மேல செல்வ சிவபுறத்தில் உள்ளார் சிவன் அடிக்கீட் பல்லோருங்கிய அதில் ஒன்னும் அப்பொழுது இல்லை நீங்க இந்த நிலத்துல வாழ்வார் நீடு வாழ்வார்னு சொன்னாதானே என்ன சார் அந்த மாதிரி ஒரு ஆள் கூட இல்லை இப்படி சொல்லிவிட்டா வந்து இல்லையா சொல்லிருக்கேன் ஆகவே இப்படி எல்லாம் நாம் நீக்கின்ற பொழுது அது ஒரு அலுத்தி என்ன பெரும்பாலும் அருண்டை யார் கொஞ்சம் பார்த்து அறிஞ்சிருக்க குடும்பமான வரை இது சில பாட்டு இது இடைச்சர்கள் இருக்கலாம் என்று காரணம் காட்டி எழுதுறோம் அதையெல்லாம் நம்ம மீண்டும் பார்க்கணும் அதோடு கூட இந்த பாரபேதம் பார்ப்பதற்கு இந்த நம்ம அண்ணாமலைன்னு ஒருவர் வந்து இதுல மதுரையில அவர் வந்து தமிழ் ஆராய்ச்சி உடையவர் அவர் ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் இந்த பாரபேதம் எல்லாம் தொகுத்து கேள்வி அந்த பதிப்பு ஒண்ணு வச்சுக்கோங்க அதன் பிறகு நம்ம இதுல சென்னையில சரிதாங்க கழகத்துல நல்ல குள்ளமா இருப்பார் சித்தாந்த புலவர் ப அவர் நல்ல பேருந்து அவர் ஒரு பதிப்பு உழைப்பா அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் கூடுமானவரை இன்னைக்கு இருப்பதில் தர்மிய ஆஜீன பதிப்பு வைத்துக் கொண்டு செய்திருக்காங்க கூடுமானவரை ஆராய்ந்து அவரும் சில பகுதிகள் ஏன் அனுபவங்கள் அது நமக்கு எப்படி புரியுங்க நம்ம வெளியிலயே ஏதோ கண்ணுதலை பொறுத்து இந்த மாதிரி இருந்து அந்த தனித்திருந்து அந்த உயிராவணம் இருந்து உற்று நோக்கி எங்க உற்று நோக்கிய செகுத்திராம போவேன் ஆஹ் அதுதான் உனக்கு தெரியுது இங்க நோக்கி உள்ள கிழியில் உருவெழுதி அப்படியே தியானம் பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி அந்த வடிவம் அப்படியே உள்ள தலைமு உள்ள கிழியில் உருவெழுதி சரி அப்படி உருவாகிடுத தியானம் பண்ணும்னா அதுக்கு படைக்க வேணாம பட்டினி போடுறதா என்ன பண்றதுங்க தேங்காய் பழமோ மற்றதோ கொண்டாட வேணாம்டா சக்கர பொங்கல் எல்லாம் உயிர் ஆவணம் செய்திருக்கு இந்த உயிரையே அதற்கு நிவேதனமான அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையும் எல்லாமும் ஒன்றே அணையாயனை ஆட்கொண்ட போலே கொண்டிடையோ குருநாதா அது மூணு எல்லாம் உங்ககிட்டதானே பாருங்க அப்படி இருக்கும்போது எனக்கு என்னப்பா இன்றோரிடையோடு எனக்கு உண்டோ இதெல்லாம் பேசுறாரு அந்த உயிர் ஆவணம் செய்திட்டு உள்ளுணர்வுலே அது மாதிரி தியானம் பண்ணி அதன் வாயிலாக சிவலிங்கமாக அந்த திருவேணி தோன்ற அந்த உயிரையே அதற்கான நிவேதனம் உயிரையே அதன் அடியில் வச்சிருவன் நான் பேரில்லாத அப்படியே திருவணியில் வச்சிருந்த ஆவணம் செய்திட்டு உன் கை தந்தால் இதுக்கெல்லாம் உன்னுடைய அருள் இருக்குமானால் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழி அப்படிப்பட்ட அந்த ஆன்மாவோடு பெருமாள் ஒட்டி இருப்பான் திருமறையில ஒட்டி பந்தின் ஒரு தீபத்தா இருக்கு அட்டித்தல் காணாதே கும்பாப்பூர்ல ஆமா அட்டிண்டா திருவாதிரைன்னு சொன்னா ஊர்ல அடியவங்க வந்தாங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து நெய்வேல இருந்து இந்த மாதிரி இங்க இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் ஓடி ஓடி ஐயா தாத்தா உங்களுக்கு தண்ணி வேணுவா தாத்தா நான் தருவா தாத்தா தாத்தா கொஞ்சம் எந்த ஒட்டி அந்த உயிரோடு அந்த பெருமானுடைய திருவுருள் ஞானத்தை அப்படி ஒட்டி இருப்பாங்க நம்ம திருவுந்தியார் எட்டு கொண்டமை தொட்டு கொண்டே விட்டார் உலகம் என்று ீபர் திருமுறை சிதாந்த வேற எட்டு இருக்கிற பெருமானோட ஒட்டி கொண்டு வந்து என்ன உலகத்தில் வச்சு இல்லை ஒரு திரப்பல் கணத்தார்க்கு அட்டு இட்டல் அட்ட போட்டு போட்டு சாப்பிடுறத பார்த்து எது அவங்களுக்கு அதிக கடி கம்மியா இருக்கோ அதை பார்த்து பொறியல் கம்மியா இருந்த மாட்டதுலாம் இருந்தேன் இதெல்லாம் சொல்லப்படுது இந்த அமைப்பை எல்லாம் ஓரளவு நம்ம உணர முடியுமே தவிர உடுத உணர்வதற்கு வாய்ப்பு காரணம் நம்ம அனுபவத்தினால யாரும் பின்பற்றவில்லை பெருமொழியா ஆகவேதான் இந்த பெருமான் எங்க இப்ப அந்த ஞானியரோடு இங்க இருக்க கைலாயத்தை நான் மரயோகிகள் ஒருவர் அல்லவா நந்தி திருவருள் பெற்ற நந்தியம்பெருமானத்துல பெற்ற அந்த நான்கு பேர்ல இவர் ஒருவர் யாரு நம்முடைய திருமூலன் மற்றவர்தான் அனிமாதி வரும் சித்தி பெற்றுடையார் சித்தி சித்திகள் என்னன்னு கேட்டா அனிமா மயிமா லயுமா என்றெல்லாம் இந்த உலகத்தையே அப்படியே ஒரு ஒரு திரும்ப கொண்ட முடியும் இந்த ஒரு சின்ன பொருளை உலகமா விரிக்கவும் இந்த சித்திகள் எல்லாம் பெற்றவர் அவர் அல்ல அணி மாதி வரும் சித்தி பெற்றுடையார் கொற்றவனார் திருக்கையிலே மலை நின்றும் ஒரு நாள் பார்த்தார் அப்படியே மனசுல தோணுச்சார் அகத்தியர் நம்ம புதிய மலையில இருக்கார் நாம கையில போய் நம்ம அகத்தியரை வருவே நண்பராட்சி வரலாம் இங்கிருந்து கைலாயத்துல இருந்துட்டு வரலாம் அப்படி வருகின்றவர் நின்றும் குறு முனிபால் உற்றது ஒரு கேண்மையினால் ஏற்கனவே அவர்கள் ரெண்டு பேருக்கு இருந்த நட்பினாலே உடன் சில கொஞ்ச நாள் புதிய மலையில்தான் கைலாயத்துல இருக்கிற நாம் புதிய மலையில்தான் இருப்போமே என்று கருதி புறப்பட்டு நற்றமணின் புதிய மலை நன்னதற்கு வடிக்கொண்டார் அப்ப என்ன விமானத்தில் பறக்க முடியுமா ஆனா அவங்க பறக்கலாம் தலைமையில் நடக்கலாம் வேறொருவர் காணாமல் வானத்து உலாவலாம் பின்னவரை ஏவல் கொள்ளலாம் யாரு தாய்மான் தாய்மன்னு வேறொருவர் காணாமல் உலக இப்ப இந்த இதுலயே அவங்க அருமையா உட்கார்ந்து காலையிலிருந்து இருந்திருக்கலாம் நம்மோட சாப்பிட்டு இருக்கலாம் ஆனா தெரியாது வேறொருவர் காணாமல் உலகத்துக்கு உலாவலாம் பின்னவரை ஏவர கொள்ளலாம் ஏய் அங்க என்ன யாரப்பா மேல கற்பது தெரியல இந்திரன் இவாங்க எல்லாரும் காவியோடு யார் பெருமா இந்தியடையும் ஞானிகளுக்கு உண்டு சொன்னார் தாய்மானாரும் நம்முடைய நம்முடைய சித்தாந்தத்துல நான் தான் சொல்லியிருக்கேன் கடைசியா சித்தாந்த நெறியில தவறாமல் இருக்கிற நோய் தாய்மனார் அதுக்கப்புறம் யாரு நம்ம சித்தாந்த சென்னெறியோடு கழிவு வந்தவர்களா என்று தாய்மாரும் அதிகமே அறைக்கு வரல அதனால அந்த பாடம் அதிகமாக இல்லாமல் ரொம்ப அருமையான அமைப்பு ஆனா நம்முடைய திருப்பராயத்துறையில சாமி பதிச்சிருக்காங்க சித்தம்னா அவங்க வேதாந்த முறையில குறைக்கணு அது நல்ல சித்தாந்தி சித்தாந்தி ஏன் அப்படி சித்தாந்தினா நீங்க மதத்துல வளர்ந்தீங்க சார் அதனால சித்தாந்திக்கிறான் அல்ல ஒரே வருடம் என்னடா இந்த அத்துவிதம் அத்துவிதம்ங்கிற சொல்லுக்குத்தான் பொருள் சொன்னதுல எல்லாரும் வேறுபடுறாங்கன்னா ரெண்டு ஆனா ரெண்டு அல்லாதது அப்ப ஒன்று என்று சொல்றாங்க சொல்லிட்டு தெளிவைய ஆன்மாவும் ஆண்டவனும் ஒண்ணுட்டாங்க வயத்தியாதான் இதான் எங்க அல்ல ஆன்மாவுக்கு இருக்கிற தன்மை குப்பை ஆண்டவனுக்கு தன்மை எங்கேயோ அதனால எட்டு கொண்டாருமே தொட்டு கொண்டுதான் நிக்கலாமே தவிர அவராக ஆயிட முடியாது அதனால இரண்டு ஆண்னா இரண்டு அல்லாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு அல்லாமின்னு முத்தி பேத்துல பெருமானுடன் இந்த ஆன்மா சேர்கின்ற பொழுது ஆண்டவன் ஆண்டவன் உயிர் உயிர் தான் ஆனாலும் அந்த ஆண்டவனிடத்திலிருந்து நீங்காமல் அந்த உயிர் இருப்பதனால ஒன்றாயிருக்கு சொல்லலாம் திருநாவுக்கரசர் சொல்லும் போது சேர்க்கிறார் திருநாவுக்கரசர் எப்படி இருந்தார் ஒன்றானன்னு சொல்லல அண்ணலார் சேவடி கீழ் ஆண்ட அரசு அணைந்திருந்தார் இந்த அதுங்கிற சொல்லுக்கு இப்படி பொருள் காணுமே தவிர வேற மாதிரி பொருள் காண்பது தவறுன்னு யார் கண்டிச்சா தாய்மானார் தாய்மானார் பொய் கண்டார் காணாத அவங்க எல்லாம் பொய்கண்டவங்க என்ன பண்ணாங்கன்னா என்னென்னமோ பண்ணாங்க அதற்கு யாரு உரை கண்டா நம்ம சிவையான போதும் தான் உண்மை உரை கண்டிகண்டார் காணாத புனித மேனும் அத்துவிதாதனருள் என்னோ என்று வெய்கண்டாருடைய திருவிடி என்னை கரைவதும் அல்லூல் சிவாச்சாரத்தை இப்படி என்னைக்கு அடிவதோ என்னதான் சுந்தருடைய திருமணிக்கு எப்படி என்று புலம்பெறும் ஆகலால் சித்தாந்த சென்னீர் நின்று வலுவாதிருந்த இன்னைக்கு இருப்பதுல அவரோட அதுக்கப்புறம் யாரும் தோன்றல தாய்மானால்தான் என்ன பண்ற அவருடைய நூலும் எனவே இப்படியாக அவர் என்ன பண்றார் அங்கிருந்து வருகிறாராம் வருகின்றவர் புதிய மலையில் இருந்து வரு பல பேர் போயிருப்பாங்க கேதாரம் எண்ணியு நாங்கன்னும் புண்ணியத்தினால கேதாரம் போகின்ற பொழுது ஒண்ணு குதிரையில போகலாம் அல்லது தூக்கிட்டு போவாங்க அப்படியே மலை இந்தப்பறம் படியே பாதாளம் அதனால அப்படி போகின்ற பொழுது குதிரை மேல ஏறி போனா குதிரை ஏறியன்னு கொஞ்சம் இறக்கு ஒரு அடி அடிப்பான் அவன் அவங்க மொழி தெரியாத ஆளு இந்தியா அடிச்சாங்க இவன் என்ன பண்றது இப்படி பண்ணா இந்த பிறம் கல்லடிச்சு விடும் பிற விழுந்தான் விழுந்தால் விழுந்த ஆனாலும் அருமையான கேதாரம் என்று தெரியுது அது நம்ம இப்ப இருக்கிற சுவாமியோட தான் திருப்பண சுவாமியோட போற புண்ணியம் கிடைச்சது எனவே அந்த திருக்கேதாரம் படிபட்டு அங்கிருந்து வரக்கு இருந்து வர்றார் மாமுனிவர் பண்ணு புகழ் பசுபதி நேபாளம் நேபாளம் நீங்க ரொம்ப போலாம் இல்ல நேபாளம் வரைக்கும் காசி நேபாளம்ல இங்க இருக்கிற மாதிரி சட்டம் ஓட வேண்டியது அந்த நேபாளம் பணி தேர்த்தி கங்கை அன்னமலி அகன் நீர் அருங்கரையின் அருங்கணிந்தார் கங்கை கரைக்கு வந்தாராம் அருமையா வந்து கங்கை நீர் துறையாடி கருத்துறை நீர் கடல் ஏற்றும் அங்கனும் அவிமுத்தம் பணிந்தேத்தி காசியில் இருக்கிற அபிமுத்தம் அந்த பெருமான் அந்த பெருமானை வணிங்கி நின்று மங்குல் வளர் வரைவிந்த மண்ணு பருப்பதம் திருப்பருப்பதம் அதெல்லாம் நம்முடைய பாடல் பெற்றது எல்லாம் நம்முடைய நால்வர்கள் இங்கிருந்தவாறே பாடியிருக்காங்க பருப்பதம் இறைஞ்சி திங்களணி சடையார் திருக்காலத்தை மலை சேர்ந்தார் அவர் வர்றதுக்கு எத்தனை நாளாச்சோ இவர் பாத்தீங்களா பாட்டுல ரெண்டு மூணு பாட்டுல எங்க வந்துட்டார் நம்ம திருக்காலத்துக்கு வந்துட்டார் வந்து நீடு திருக்காலத்தின் நிலவு தானுவை வணங்கி அங்க பெருமானை வணங்கியவர் ஆடு திரு அரங்கான ஆலவனம் ஆலவனம் என்ன திருவாலங்காடு வனம்னா காடு ஆலம்னா தெரியும் ஆலங்காடு அது ஆலவனம் தொழு தேத்தி என்னுடைய காரைக்காலமையா சென்று வணங்கி இருக்கிற இடம் எப்பொழுது இருக்கிற இடம் தேடும் இருவர் ஏகாம்பரம் பணிந்து ஏ பா அங்கிருந்து ஒரு கால் வச்சா காஞ்சி மாநகர் வந்துட்டார மாடுயர் மாமதி காஞ்சி வளநகரில் வைகினார் அங்கிருந்து நற்பதி அங்கு யோக முனிவர்களை நயந்து போய் பாருங்க காஞ்சிபுரத்தில் நல்ல முடிவர்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்காங்க காஞ்சி மாநகர் அங்க இருக்கிற முனிவர்களோட எல்லாம் கலந்து இருந்து கற்புரிசை திருவதிகை கலந்திரி நம்ம திருவதிகை பண்டூட்டி வந்துட்டார் திருவதினா தெரியாது பண்டூட்டினா தான் ஜிவ ஜிவ நாம் செய்த தரையா நல்ல திருவதிகை கலந்திரி கரைக்கண்டர் அந்த ரெஜியார் தான் இல்ல இந்த இவரு ஜெயச்சிதர நம்ம திருவதிக்கு மேல அவருக்கு அவ்வளவு பெற்று நாங்க பிறைய ஐயா அவங்க எல்லாம் பார்க்க போறேன் திருபதியு அவருக்குள்ள கலங்களை திருபதியும் இல்லாத போட்டு விளக்கு போடங்களையும் பல பேரையும் சேர்த்து விளக்கு போட செய்து ஒரு விளக்கு இல்லாம இருக்கும் அருமையா நல்ல விளக்கு இல்லையா ஆறு கால பூஜைக்கும் ஏற்பாடு பண்ணித்தார் சுட்டுப்புற போட்டு ஆமா அடுத்த வழிபாடு ஒரு நாலு தினம் இருக்க மாட்டாங்க ஏழாவது படிக்கிறது ரெண்டு பாப்பா இருந்து கூட சூப்பரான அதுக்காஞ்சி நகர்ல இருந்து நற்பதி அங்கமரியோக முனிவர்களை நயர்ந்து போய் கற்புரிசை திருபதியை கலஞ்சரிஞ்சு கரைக்கண்டர் அற்புத கூத்தாடுகின்ற அம்பலம் சூழ் திருவீதி அருமையானுடைய தில்லை எம்பதி பொற்பதியாம் பெரும்பற்ற புலியூரில் வந்தணிந்தார் தில்லைக்கு வந்து பெருமானி வணங்கி போட்டிருந்தாராம் அதன் பிறகுதான் அந்த திருக்கூத்தை கண்ட உடனே அவருக்கு அப்படியே அத்திரைத்து சேரலாம் தோணுச்சு என்ற அந்த கூத்தினின் வெளியில வருவதற்கே இல்ல அதனால உன்னை கும்பிட்ட கண்கள் காண்கொண்டு மற்றினி காண்பது என்ன நட பார்த்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போகோ அல்லது வழிபாடு செய்தாராம் அப்படிப்பட்டவர்தான் போய் அடல் விடையின் மேல் வருவார் அமுது செய்ய அஞ்சாதி விடம் அடித்ததென கருதி மேதினிக்கு வளம் நிறைத்தே கடல் மெறையிற நிறையாத காவிரியின் கரையணிந்தார் அங்கிருந்தவாறு காவிரிகளே அப்படி வந்தாராம் வந்து காவிரி நீர் பெருந்தீர்த்தம் கலந்தாடி கலந்தேறி ஆவினரும் கண்துறையும் ஆவடு கந்துரை அணைந்து சேவில் வரும் பசுபதியார் செடுங்கோயில் வளம் வந்து மேவு பெரும் காதலினால் பணிந்து அங்கு விருப்புருவார் நம்ம திருவாவூர்துறைக்கு வந்து அங்கிருந்து அருமையா பெருமானை வலம் வந்து வந்தாராம் திருவாவூர்துறை ஒரு நல்ல யோகியர்லாம் இருந்தேனும் திருமாளியத்தேவர் இல்ல இன்னொருவரோட கருவூர்தேவர் நல்ல சித்தர்கள் இருந்தேனும் திருவாவூரதுரை திருமண இருந்த இடம் இது மாதிரி உள்ள பெருமக்கள் எல்லாம் இருந்த இடம் திருவாவுடது திருவாவூடு துறை அணிந்தார் அப்படி வந்தாராம் வந்த பொழுது ஒரு பெரிய நிகழ்ச்சி அந்த அப்படியே இருந்த போது ஒரு நாள் அப்படியே வெளியில வருகிறா வரும்போது ஒரு நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி அந்நிலைமை தானத்தை அகலாததொரு கருத்து முன்னி எடும் குவிப்பினால் என்னமோ அவர் வந்தவருக்கு இதுவரைக்கும் அப்படி இப்ப எங்க இருந்துருக்கா கைலாயம் நேபாளம் அப்படி எல்லாம் வந்து திருக்காலத்தை அப்படிலாம் இங்க வந்தவுடனே இனி ஒரு இடம் போக வேணா இங்கே இருந்துள்ளான்னு ஒரு நடிப்பு திருவருளால் தோன்றியிருக்கும் திருவாரூர் நினைப்பு சரி அப்படி இருந்தா இருந்தபோது ஒரு நாள் பல வாரம் அங்க இருந்தோம் அப்படியே அந்த சுற்றுப்புறத்துக்கு வருகின்ற பொழுது என்னாச்சா பின்னும் அதன் அகன் ரேகுவார் பேன வரும் கோக்குலங்கள் பொன்னி நரி அப்படி வர்றவர் அங்க இருக்கிற பசுக்கள் எல்லாம் ஒரே அலறிட்டு என்னடா பசுக்கள் அழுதுன்னு போய் பார்த்தோட நடுப்புற ஒரு ஆள் இறந்து கிடக்குறான் ஆனா சுத்தி இந்த பசுக்கள் எல்லாம் அது பக்கத்துல இருந்து அம்மா அம்மான்னு கத்துக்கிட்டேன் வருது பசுக்கு அப்படி இருப்பதை பார்த்தாராம் பார்த்த உடனே என் அப்படி எல்லாம் பசுக்கள் அழுதுன்னு பார்த்த உடனே அந்த நரதம் சாத்தனூர் ஆ மேய்பார் குடித்தோண்டி எதனாலு கேட்டா அந்த மாடு மேய்க்கிற ஆள் அந்த அவன் என்னன்னு கேட்டா சாத்தனூர் பக்கத்திலேயே திருவந்தது திருநாவது பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருப்பான் அவர் அந்த இடையர் குளத்துல தோண்டியவன் அப்படி தோண்டியவன் முந்தை முறை நிறை மேய்ப்பான் தொடர்ந்து இந்த மாடு மேய்ச்சிட்டு காலையில எல்லாம் எட்டு மணி எட்டு மணிக்கு போனான் அவங்க மாடுவாங்க அவங்க எடுத்துட்டு ஓட்டிட்டு மாடு மேயரத்துக்குன்னு புல்வெளி இருக்கிற இடம் அதுல நல்லா மேய்ச்சிட்டு மணி மூன்ற நாத ஆச்சுன்னா எல்லாம் மீண்டும் கொண்டு அவங்க வீட்டு விட்டுருவாங்க இப்ப அந்த மாதிரி அந்த பழக்க வழக்கம் யாரும் மாடி மேய்க்க தயாராவும் இல்ல மாடுகளும் இல்ல மேயறத்துக்குரிய இடமும் இல்ல எல்லாமே இல்லை நில் போட்டு நில்லால் பெறான் அந்த பெயருடையான் இப்படி மேய்த்து கொண்டு தினமும் சரியானா ரொம்ப அழகா செய்வான் தீபாவளி பொங்கல்னா அவங்க எல்லாரும் வேண்டியதெல்லாம் செய்வாங்க அதனால பார்த்தா அந்த பசுமாடுகள்லாம் ஒன்னும் ஒரு நாள் கூட கையில குச்சி வச்சா கையில குச்சி இருக்கும் பயத்துக்கு அடிக்க மாட்டேன் அப்படி தங்கமாம் ஆடு மேய்ச்சு அவன் என்னவோ மேய்ச்சிட்டுதான் அல்ல மாடல் எல்லாம் மேயுது மேயும் போது ஒரு பத்து மணியா பதினொன்னு மணியா இருக்கும்போது பசுக்குன்னு இருந்தவன் பொக்குன்னு இறந்துட்டான் இறந்தபடியே கீழே விழுந்துட்டான் இந்த பசுக்கள் மேயிற மாடுகள் அப்படியே அங்கங்க இருந்து அதுக்கெல்லாம் ஐயரி உண்டு இல்ல மாவும் மாக்களும் ஐயரி உணவி என்றார் அதனால நம்மில் சில மாக்கள் இருக்கிறோம் அவர்களும் மாடுகளுக்கெல்லாம் அஞ்சறி உண்டு அதனால அந்த அறிவு இருப்பதனால என்ன கேட்டா பொக்குன்னு விழுந்தபடியே இதனே மாடல்லாம் மாறி பார்த்தா காணாம் மேய்க்கிறாள் கையில குச்சி வச்சுட்டு விட்டிருப்பான் என்ன பாக்கற என்ன இப்பதான் தண்ணி வேணுமா கொஞ்சம் பேசுவான் பேசுவாங்க மாறு ஒண்ணர் இருக்கும் அப்படி இப்ப கூட இறைக்கும் போது கூட முன்னும் பின்னும் வர்றது ஏற்ற எல்லாம் இருக்குது அப்படி ஆமர மூன்றரை மணிக்கு கட்டுவாங்க அஞ்சரை மணிக்கு ஆறு மணி ஒரு வயலுதான் பாய் அப்படிலாம் நிலங்கள் இருக்குது நிலங்களுக்கு அதனால அதெல்லாம் அப்படித்தான் இறச்சி உட்காச்சு நாங்க அதெல்லாம் அப்படித்தான் இறச்சி அப்படி போது கஷ்டப்படும் போயிடும் ரெண்டு வயல் ஆச்சு ஒரு வயல் ஒரு வயல் எங்க ஆஹ் அப்படி கட்டி விடுப்பாங்க வந்து குத்த மாட்டான் அந்த அருமை இருப்பதுனால அந்த இப்ப மாடுகளும் இவ்வளவுல அனுப்பாங்க இதெல்லாம் இருக்குமே இல்ல அப்படி எல்லாம் இருந்த காலம்தான் ஒரு காலம் எனவே இந்த மாதிரி இந்த இறந்த உடனே எல்லாம் வந்து விட்டுதான் அந்த மாடுகள் எல்லாம் வந்து என்ன செய்யுது உம் ஆமா பாட்டா அதான் முந்தை முறை நிறைவேய்பான் மூல எனும் பெயருடையான் பந்து தனி மேய்க்கின்றான் தான் ஒரு ஆள் மட்டும் அத்தனை மாடு மேய்க்கிறானான் வினை மாலை முடிஞ்சு போச்சு அவனுக்கு அந்த ஊழ் வாழ்நாளை வெண் தொழில்வன் உற்றுண்ண வேடி வேடி இல்ல விழுந்தான் எப்படியும் வந்தா வந்து உடனே அந்த இடத்துல கேள்விதான் மற்றவன் தன் உடம்பினை அக்கோக்குலங்கள் வந்தணிந்து மாடுக்கு பார்த்ததுன்னா ஆஹ் என்ன மணி மூணாச்சு பிள்ளைய பார்க்கணுமாக்கும் கொஞ்ச மேங்க கொஞ்ச மேய பிள்ளை காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா கண்ணு ஊட்டி ஓட்டிட்டு இருக்கணும் அது எல்லாம் பிள்ளைய போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசுவாங்க அது மாதிரி அப்படியெல்லாம் இருந்த அந்த அமைப்புல இந்த இவன் இறந்து விட சுத்தி சுற்றி அப்படியே வந்து கதருதான் கட சுடல் வேன ஒன்னு அப்படியே சுத்துது ஒன்னு கதருது இன்னொன்னு காணா நம்பர் அருளாளி ஆ உற்ற துயர் இவை நீங்க ஒழிப்பன் உணர்கின்றார் இந்த காட்சியை இவர் கண்ட யாரு நம்ம திருமணம் இந்த திருமணத்துக்கலாம் அவன் மூலங்கிற பெயர் அவன் இவருக்கு வந்து முன்னிருந்த பெயர் சுந்தரநாதன் தான் பெயர் மூலங்கிற பெயர் இந்த உடம்புல போன பிறகுதான் இந்த மூலன் அப்படியே இறந்து இவருக்கு பாருங்க ஒரு உயிர் உயிரே போட்டுது இன்னும் மற்ற உயிரில என்ன பண்ணுது அந்த இறந்த உயிர்த்து வருந்தி அப்படியே சொல் சொல்லுவா அப்பதான் பார்த்தா திருவள்ளுவர் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போய் போற்றாக்கரை திருவள்ளுவர் அறிவு அறிவே நினைக்கிறேன் என்னமோ பகுத்தறிவு அறிஞ்ச மாதிரியும் என்னமோ வந்து நல்லேங்கறதும் அதுதான் பகுத்தறிவுன்னு நினைச்சிருக்காங்க அறிவு போய் சொல்றாரா கொள்ளிருக்க பல குரல் அறிவின் பயன் என்ன தெரியுமாடா அப்படின்னார் அறிவினால் ஆகுவது உண்டோ அப்படின்னார் என்ன சுவாமி பிறரின் நோயின்னு சொன்னா பிரதின் நோயின்னா நம்ம மனித எல்லைக்குட்பட்டது பிரிதின் நோயினர் ஏ பிரிதின் ஆடு பாடு எறும்பு போக்குவரத்து அது ஏதேன்னு ஒரு துன்பப்பட்டா கூட இப்ப விட்டில் பூச்சி இருக்குது ஒரு விளக்கை கண்டுபாவோம் ஆச்சு உங்களுக்கு காலம் ஆகி போச்சு பாரு பேடிக்க பார்ப்போம் அது என்ன அந்த மாதிரி அந்த ஒரே கூட உடனே விளக்கு அனுப்பிட்டு ஏன் பா உயிர் கூடும் ராஜா என்று அப்படி பேசுவார் அப்படினா எந்தும் எந்த வித இடையூறும் செய்யாம ஒரு கால் அது இடையூறு பட்டதென்றால் என்றால் நீக்க இல்லையானால் துண்டப்பட்டு ஐயோதாப்பா என்று ஆதங்கப்படுவாவது இருப்பதுதான் அறிவு என்று சொன்ன எப்படி இருப்பீங்க உயிர்கொலை வருமா புலால் விற்றல் வருமா நாட்டில் வருமா பிரிதி நோய் தன்னோய் போல் போற்றாக்கணும் அந்த நோய் உன்னுடைய நோய் மாதிரி தானோ அதுவும் உடம்பு தானப்பா அதுவும் மாதிரி பார்த்தானே கண்ணுகுட்டி போடுது இது போடுது மேயுது சாப்பிடுது இருக்குது வாழுது ஒரு காலத்துல இறந்து போகுது உனக்கும் அதாவது என்றெல்லாம் சொல்லுகிறாரே அதனால அந்த அறிவியனால பார்த்தார்கள் பார்த்த உடனே இத்தனை இந்த ஆனங்கள் இந்த பசு கூட்டத்துக்கும் நமக்கு மகிழ்ச்சி பெறணும்னா என்ன பண்ணும் அந்த பைய அந்திரிக்கணும் எந்திரிச்சா அந்த மனிதன மண்டலம் என்ன பண்றது தான் உடம்ப அதான் அந்த யோகத்தினால போய் கொண்டு வரத பாதுகாப்பா தாங்க அந்த யோகித இல்லையு தெரிஞ்சுக்கிட்டான் குருவியோ மற்றதோ தாங்க கூடு கட்டுது இவன் கூட கட்ட இந்த கூடு கட்டணும் அதனால அது போல இருக்கிற அது மாதிரி அமைப்புல பார்த்தான் தன்னுடைய விட்டுவிட்டு இந்த உடம்புலாம் வலிமை வலிமை உலகத்தை உறவலாம் அந்த யோகத்துடைய நமக்கு வாய்னால சொல்றேன்னு சரிய இருக்குது கிரியை கூட ரொம்ப குறைஞ்சது அந்த பக்மீனும் போது நாலு சொன்னாங்கள சரியை கிரியை யோகம் ஞானம்னு சரியை என்னென்ன ஏதோ பூ படிக்கிறது குளிக்கிறது பெருமாண்டை போடுறது அல்லது வீட்டிலேயே போடுறது அது சரியே கிரியை அப்படி வெளியில வழிபாடு செய்வது போல உள்ளத்திலும் வழிபாடு செய்யுது சிவசிவ இரண்டாம் கிளாஸுக்கே நம்ம போகல கிரியை ரெண்டாம் கிளாசு யோகம் மூணாம் கிளாசு சிவசிவ அப்படி ஒன்னு இருக்குது ஐசி மூன்றாம் கிளாஸ் ஒண்ணு இருக்குதான் கிரியே இல்லையே புறவழிபாடு இருக்குமே தவிர அகவடிபாட்டினால் அப்படி அந்த வழிபாடே போயிட்டு எனவே சரி கருத்தபடி மேல முதல் படிதான் படியே கூட ஏறலி அப்படி மூணாவது படிக்க போறது அப்படின்னு போக வேண்டிய நமக்கு அது பெற முடியாதுனாலே கடினமா எனவே அந்த கூட்டை விட்டு இந்த கூட்டில நுழைஞ்சா நுழைஞ்ச உடனே என்ன ஆயிட்டான் இவன் உயிர் பெற்று எடில ஆக்கள் நீங்காது எனவே இந்த பசுக்கெல்லாம் கதறத நிறுத்தணும்னா இந்த கீழே இறந்து கிடக்கிறவன் என்று கருதிய அவன் உடலில் அடைவிக்க அந்த இறந்து கிடந்த உடம்புல அப்படி ஒட்டான அவ்வளவுதான் அருள் புரியும் தவ முனிவர் தம் உடம்புக்கு அரண் செய்து தாம் உயர்ந்த பவனபடி அவன் உடலில் தம் உயிரை பாய்த்தினார் அந்த காற்றின் தம் உடல அந்த உயிரை இந்த இந்த இறந்து கிடந்த மூல நூலத்துல பார்த்து திருமூலரா இடலம் ஏற்கனவே இவர் யோகி நந்தி தேவராயிருந்தவர் இப்ப இந்த உடம்புல போகுதுனால இந்த உடம்புக்கு எல்லாரும் தெரிஞ்ச உடம்பு அது என்ன சொல்லுவாங்க எல்லாம் மூலா இவாடா மாட்ட சரியா மேய்கிறியா சரி சரி சின்ன கண்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற ஆளுதான் அந்த எனவே அந்த மூலன் என்ற பெயர் வந்துட்டு வர என்ன செய்தா திருமூலரா இடலம் ஆனாம வெறுமூலன் இவர் திருமூலன் ஆமா அவன் மூலம் தான் அந்த அளவுதான் இவர் திருமூலர் தான் அடைந்த மூலர் திருமூலன் அல்லவா திருமூலரா எடலும் பசுல்லாம் என்ன பண்ண பசுக்களலாம் நாத்தடும் நக்கி மோந்து அணைந்து கணைப்படும் உயிர் இருக்கிறது மட்டும் நல்ல அன்பும் இருக்கு நாய் பாருங்க இருந்து என்ன சொன்னா சிலது இப்ப நேற்று கூட சீகாட்ல தகுனா கதவு திறந்தவொடனே அது வந்து அப்படியே வாழை குழைங்குது என்ன என்னன்னு அத வீட்டுல சொல்றாங்க தடை மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்க வாய்த்தெடுந்த கழிப்பினால் வால் எடுத்து துள்ளி சிலது ஓடுதான் இப்படி எல்லாம் இருக்கு பின் நீந்த துயரினவாகி நிறைந்து போய் மேய்ந்தனவால் இப்படி என்ன சொல்லியிருப்பார் இது மணி என்ன பன்னெண்டு மணி ஒரு மணி இருக்கும்னு சொன்னா எல்லாம் திம்பிக்கலாம் நாலு மணி ஆனவுக்கு போமா இப்படி அதை மேய்கிறது மேயும் போது ஆவி நீரை மயுடு கூட கண்டு அடி கூர்ந்தாரு வேவியவை மெய்யெடுத்து மெய்வெடுத்து பின் சென்று மெய்ந்தவைதான் காவிரி முன்துறை தண்ணீர் கலந்து உண்டு அப்ப எல்லாம் எப்பவும் தண்ணி போனதாக கேள்வி ஒரு சொட்டு கூட தரமாட்டேன்னு சொல்லதால ஆள நான் சொட்டு கூட அவனுக்கெல்லாம் என்ன யோகிதர் நம்ம தமிழகம் தான் நம்ம எடப்புனால கேரளமா பிரிஞ்சு மலையாளமா பிரிஞ்சு இதா பிரிஞ்சு போயி ஆந்திரமா பிரிஞ்சு போயிட்டுற வடவேங்கடம் தென்குமரி ஆகிய தமிழ் கூறும் நல்லுலகம் என்று எங்க இருக்கு அப்படி சொல்றது தமிழன் எதை எதை காப்பாத்தன இதை காப்பாத்த போல வாழ்ந்தவனும் இல்லை ஏன்னா கேரளாவா இல்லை எல்லாம் தமிழகமும் இல்ல இது மலைத்தலைய கடற்காவின் இது எல்லாம் காவிரி எதப்பா தலையா வச்சிருக்கிறாரு அங்கே இருக்கிற மலையை தலையா வச்சிருக்கலாம் இங்க இருக்கிற நம்முடைய காவிரி பண்டத்துல இருக்கிற கடலை காளா வச்சிருக்கலாம் அங்க பெயர் தண்ணி அப்படி இல்ல அப்படி இல்ல இருந்த என்னமோ இல்ல அதுதான் அதெல்லாம் தான் அந்த காவிரியில பாரு திருப்பதி ஆர்தல் திருப்பதி காவிரியை பத்தி பாரு அதெல்லாம் அந்த அவருடைய சுந்தரேசன் அவருடைய மாணாக்கர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க கும்பகோணத்துல எனக்கு ரெண்டு பேரும் செட்டி பிள்ளைகள் இவங்கெல்லாம் சின்ன பிள்ளை எல்லாம் கும்பலத்துல இருந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது வைத்திய சிலப்பதி ஆரம்பிக்குள்ளாச்சி மாணிக்கப்பட்டிருக்காங்க ஏதேனும் சிலப்பதியாரம் பண்ணணும்னா அந்த அந்த குருஞானம் பெற்றே ரெண்டு பேர் தான் யார் சீகாரி கோந்தராஜா எல்லாம் ஒருத்தர் கேபிஎஸ் யாரும் அதுக்குன்னு ஒரு தனி அமைப்பு அந்த பண்ணாம இருக்கு அதை ரொம்ப படித்தவங்க இன்னைக்கு இருக்கிறதுன்னு சொன்னா அந்த ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க எல்லாம் அதெல்லாம் அருவ தாண்டிட்டு என்ன வைத்தியா கோடிலிங்கய்யா இருக்கீங்க சிலப்பதி யார்த்தான் சொல்லிட்டு எப்படியாவது லாலுடியில வச்சு அந்த இவங்க இவங்க அந்த ஒளிப்பதிவு செய்து வச்சு இல்லைன்னா காணல் வழியெல்லாம் பாடத்துக்கு நாடி எல்லாம் போடு ஆட்சியர் புற வச்சு இந்த மூன்று அந்த ஆட்சியர் பருவெல்லாம் அந்த இடைச்சி அப்படியே மாடு மேத்திக்கிட்டு கன்று கோணிலுத்த அவன் வாயில் ஒன்றயம் தீங்குழல் கேளாமோ தோழி அருமையா ஏன் அன்னைக்கு இருக்கிற கண்டபிடா இன்னைக்கு வரணும் அதன எங்க எங்க இருந்தவன் அங்க இருந்தவன் கன்று குணிலா கனி ஊத்த மாய அப்படியே கன்று குட்டியை அடிச்சு அந்த கனி ஊத்தானி பத்த அவதாரத்துல அந்த மாயவன் இன்று நம் ஆணுள் வறுமே அப்படின்னா நீங்க ஒலியும் ஒளியும் அங்க இங்கே இருக்கிற கண்ணப்பிரான் எங்க கன்று குனிலா கனி ஊத்த இன்னைக்கு நம்முடைய கூட்டத்துல வந்தான் பரு அவன் வாயில் ஒன்றயம் தீங்குழல் கேளாமூத்தோய இன்னொரு பாம்பு கயிரா கடல் கடைந்த மாயவன் என ஆட்சியெல்லாம் திருமலை பெற்று விடணும்ல ஒண்ணு இருக்கிறாங்க சாமி ஆவிகள் படிக்க மாட்டேங்க பாம்பு கயிறான்னா நீங்க நானே இப்ப ஆரம்பிக்கிறேன் இப்படி கிடையிறேன் சரிங்களா ஒன்றுமில்லாதால உண்மையா அப்படி எப்படி கிடச்ச பாம்பு கைய கடல் கடைந்த மாயவன் இங்க நடிக்கிறது இல்ல ஆனா அதுல ஊட்டி போன அப்படி ஆர்வம் இங்கு நம் ஆள் அந்த கண்ணு விழா நம்ம மடம் வந்துட்டுன்னா ஆம்பளம் சிலப்பதி ஆறு தான் இதில் நினைக்க நாதி இருக்குன்னா ஒரே ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அண்ணன் தண்டி அதை எப்படியாவது தெரியவாதம் செய்யும் ஒளிப்பதி செஞ்சுட்டோம்னா எதிர்காலத்துல என்னைக்கு ஆவது ஒரு ஜென்மம் சிலப்பதி இசை பாடல்களை படிக்கணும்னு சொன்ன காணல் வரி இது காணல் வரி அது வேற மாதிரி திங்கள் மாலை பெண்கூட சென்னி செங்கோல் அது கங்கை தன்மை புணர்ந்தாலும் புலவாய் வாழி காவே கங்கை தன்மை புணர்ந்தாலும் புலவாதொடிதல் கயற்கண்ணாய் பண்ணிட்டு மங்கை மாதர் பெருங்கற் பென்று அறிந்தேன் வாழி காவேரி இந்த மாதிரி காவேரிதான் பாடினாங்க இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லைங்க ஜீவ ஜீவ இங்க எது இருக்க ஒண்ணுமில்லன்னு தான் தெரிஞ்சு போச்சு காப்பாற்றி கொள்ளல காப்பாட்டி கொள்ளல அதனால விட்டான் என்னன்னு ஒரு சொல் தான் யாரு தர்றது சத்திரஞ்சோத்துக்கு தாத்தேங்க சிவம் போயிட்டு எனவே இப்படியாக அந்த காது அது எல்லாம் மாடுகள்லாம் போய் மேய்தான் மெய்ந்து ஆவி நிறைமயூரை கண்டு அழிக்கு உருந்த அருள் நேரம் இருக்கு மணி நாலரை மணி ஆச்சு இல்ல இன்னும் உரம்யே நாலு மணி நாலு மணிக்கெல்லாம் அதெல்லாம் அப்படியே தெரியும் ஏன்னா கண்ணுட்டி ஞாபகம் அதனால அதை பார்த்துட்டு மே வியவை மெய் வெடத்து பின் சென்று மேய்ந்தவைதான் காவிரி முன் துறை தண்ணீர் கலந்துண்டு நல்ல மேய்ஞ்சி இயல்பாக வருகிற நல்ல காவிரி தண்ணி அந்த தண்ணீரையும் குடிச்சுதான் குடிச்சுட்டா நல்ல வயிறு விடுறது இப்போ அருமையா வயிறு முட்டருது